அது செத்த பிறகு பணத்தைெல்லாம் கட்டினா மெம்பர்ஷிப் ஆக்கிடுவாங்க செத்த பிறகு பேர் எழுதுவாங்க அடக்கமான சங்க பாக்கெல்லாம் கொடுக்கணும் அப்பதான் கலரத்தோடு இடம் கிடைக்கும் அந்த பேரை குறித்து நாம் இங்க சொல்லவில்லை பரமோகத்தினை பேரில் இருக்கிற முதல் பேரானுடைய சர்வசங்கமாக சபை நிலத்தில் வந்து சேர்ந்தீர்கள் முதலாளி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அறிவியாத தேவ ஜாதவே கருத்திர தேர் சிலை கட்டிக் கொண்டிருக்கிறார் ஆரம்பேற்க சர்வசந்தமாக நியாயாதிபதியாக மாதையை விசாரிக்கிறார்க்கே நம்மை தவறு செய்கின்ற நேரத்தில் துரோகம் செய்கிற நேரத்தில் புறமுதல் நேரத்தில் அவிசுவாசம் அவரை தண்டிக்கிறார் சிட்சிக்கிறார் உணர்ந்திருக்கின்ற கல்லத்தில் இருக்கிற செத்து போந்த காரணத்தில் வரல பூரணமாக்கப்பட்ட நீதிமான் ஆவியிடத்துக்கு வந்திருக்கிறோம் அதே பேருக்கு செத்து போற பாட்டி வந்துட்டா தாத்தா வந்துட்டா அவளை இருக்கும் போது நல்ல சந்தோஷம் தான் உருவாகப்பட்ட அவரெல்லாம் இயேசு உலகத்தில் வரும்பொழுது நாம் அவர்களோடு நெடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இருக்கிறோம் என்று வேலன் சொல்லுகின்றபடி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக கர்த்தர் சிலைமை கட்டியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய ஆத்மாக்களை கம்மியாக காத்துவிட முடியும் என்பதை சொல்லிக் கொள்ள அகப்படுகின்றனர் பொதுவாக உயர்ந்த குடும்பத்தில் பறந்திருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுக்கமாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒழுக்கக்கீடான கீழ்தரமான பிள்ளைகளோடு விரும்ப மாட்டார்கள் அவர்களோடு நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம் உணர்வுகள் மடத்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய வாசல் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான ஆவிகளோடு ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளாங்க அன்பு என்று சொல்லிக்கொண்டு அநேகர் பாவத்தோடு கூட அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் அது மோசமான உணர்வு என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் மேலாண் எரிசிலே போய் நம்ம எல்லாருக்கும் தாயானவன் நாம் தூய்மையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருச்சவியின் மூலமாக என்பது அறிந்த ஆண்டவரை சொந்தரிப்போமா